அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு இன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்துக்களி குற்றத்தையும் பொறுக்கும் தாயாலும் கூட கள்ளுண்டவன் வெறுக்கப்படுகிறான் என்றால் அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த பெரியோர்க்கு இந்த களியாட்டம் எப்படிப்பட்ட வேதனையை உண்டாக்கும் அதிகமான வேதனையை உண்டாக்கும் என்பது கருத்து அன்பு செலுத்துகின்ற தாயும் இரக்கம் காட்டுகின்ற பெரியோர்களும் அதாவது அருள் செலுத்தும் பெரியோர்களும் கள் உண்டவனை வெறுப்பார்கள் ஏனென்றால் கல்லுண்ட மயக்கத்தால் அவர்கள் முன்னிலையிலும் ஒருவன் தவறாக நடந்து கொள்ளக்கூடும் இன்ப வாழ்வு வாழ வேண்டும் என்று கருதும் தாயும் சான்றோரும் இவனது இழிவு நிலையையும் துன்ப வாழ்வையும் கண்டு வருந்துவர் என்பது கருத்து தன் பிள்ளை என்ன பிழை செய்தாலும் பொறுத்து கொள்ளும் இயல்புள்ள தாயும் அவன் கள் உண்பதைக் கண்டால் பொறுக்க மாட்டாள் வெறுத்து விடுவாள் தன் மகனை சான்றோன் என்று கேட்ட ஈன்ற பொழுதினும் தாய் பெரிது உவப்பாள் அத்தகைய தாய் தன்னுடைய மகனை கல்லுண்ணக் கண்டால் உள்ளம் வருந்தித் துன்புறுவாள் பெற்ற தாயே வெறுத்து ஒதுக்கிவிடும் நிலை ஏற்படும்போது கள் குடிப்பவன் சான்றோர்களால் விளக்கப்படுவான் என்று சொல்லவும் வேண்டுமோ திருகடுகம் என்ற நூலில் ஐம்பத்தி பாடல் இவ்வாறு சொல்கிறது கிளைஞர்க்கு உதவாதான் செல்வமும் பைங்கூழ் விளைவின் கட் போற்றான் உழவும் இளையனாய்க் கள்ளுண்டு வாழ்வான் குடிமையும் இம்மூன்றும் உள்ளன போன்று இல்லா சுற்றத்தார்க்கு உதவாதவனுடைய செல்வமும் பயிரானது பயன் கொடுக்கும் காலத்தில் அதனை காக்கும் இயல்பில்லாதவனுடைய உழவுத் தொழிலும் இளைஞனாயிருந்து கள்ளை குடித்து வாழ்கின்றவனுடைய குடிப்பிறப்பும் நிலைத்திருப்பன போன்று தோன்றி விரைவில் அழிந்துவிடும் என்பது இந்த பாடலின் பொருள் இனி பதவுரை பார்க்கலாம் ஈன்றாள் யாது செய்தாலும் மகிழும் தாயின் முகத்தேயும் முன்பாகவும் இன்னாது கள்ளுண்டு மயங்குதல் துன்பம் தருவதாகும் மற்ற அவ்வாறு இருக்கையில் சான்றோர் குற்றம் கடிய கூடிய சான்றோரின் முகத்து முன்பாக களி கள் குடித்து கழித்தலாவது என் எத்தகைய துன்பத்தை தரும் என்று சொல்லவும் வேண்டுமோ இன்னாதால் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஆள் வந்து அர்த்தமில்லாத ஒரு சொல்லாக அசை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது யாது செய்தாலும் மகிழும் தாயின் முன்பாக கள்ளுண்டு மயங்குதல் துன்பம் தருவதாகும் அவ்வாறு இருக்கையில் குற்றம் கடியக்கூடிய சான்றோரின் முன்பாக கள் குடித்து கழித்தலாவது எத்தகைய துன்பத்தை தரும் என்று சொல்லவும் வேண்டுமோ ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்றுச் சான்றோர் முகத்துக்களி அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்